ஒரு மனிதர் தம் மனைவியுடன் உழு செய்வதும் ஒரு பெண் உழு செய்துவிட்டு மீதி வைத்த தண்ணீரை பயன்படுத்துவதும் உமரவியல் தாங்கியவர்கள் ஒரு கிறித்தவ பெண்ணின் வீட்டிலிருந்து வெண்ணீரில் உழு